வணக்கம் நற்றினையின்ூற்று முப்போபர் இரண்டாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாளர்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தமிழக செய்திகள் இந்துசமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் கவிதாவை பணியடை நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை ஒரு வாரத்தில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அவர் திடீரென சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் 67 ஏழு ஆய்வாளர்கள் டிஎஸ்பி களாக உயர்வு பெற்று பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தாமிரபரணி புஷ்கரம் விழாவுக்கு பாதுகாப்பு வழங்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் மனுதாரருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்தது தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் இருக்கை அமைக்க புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது சென்னை முழுவதும் சிசிடிவி வருவதற்கு முன் குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திருந்தனர் தற்போது சிசிடிவி அதிகரிப்பால் சென்னையில் செயின் பறிப்பு மொபைல் பறிப்பு ஆகியவை பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளன மனோன் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதற்கு மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் பிரதமர் மோடியின் ஆளுமையை விமர்சித்து காங்கிரஸ் எம்பி சசிதரூர் எழுதிய புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள நீண்ட ஆங்கில வார்த்தை டுவிட்டரில் பெரும் விவாதப்பொருளாக மாறியிருக்கிறது இந்திய ரூபாயின் மதிப்பு இப்போது கோமாவில் படுத்து கிடக்கிறது இப்போது என்ன சொல்லப்போகிறார் பிரதமர் மோடி என்று முன்னாள் மத்திய அமைச்சர் யசவந்த் சின்ஹா கேள்வி எழுப்பியுள்ளார் அதிதீவிர புயலாக மாறிய டிட்டி புயல் தற்போது ஒடிசாவின் கோபால்பூருக்கு இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கே ஆந்திர கலிங்கப்பட்டினத்துக்கு தென்கிழக்கே இருநூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது மத்திய அமைச்சர் எம் ஜே அக்பருக்கு எதிராக அவருடன் பணியாற்றிய பல மூத்த பெண் பத்திரிகையாளர்களே புகார் கூறியுள்ளனர் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் அவரது நடத்தை கேள்விக்குறியாகியுள்ளது அவர் தகுந்த விளக்கம் அளிக்க வேண்டும் அல்லது பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கடுமையாக சாடியுள்ளது பந்தளம் அரண்மனையிலிருந்து திருவனந்தபுரம் அரசு தலைமைச் செயலகம் வரையிலும் ஐந்து நாட்கள் தொடர் பேரணி நடத்த பாஜக இந்து அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன டெல்லி போக்குவரத்துத்துறை அமைச்சர் கைலாஷ் கெல்லட்டின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான பதினைந்து இடங்களில் புதன்கிழமை காலை ஐ டி நடத்தப்பட்டது காஷ்மீரில் நடந்து வரும் இரண்டாம் கட்ட உள்ளாட்சித் தேர்தலின்போது பாஜக வேட்பாளர் ஒருவர் வாக்களிக்க தயாராக இருந்த நிலையில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் ஃபிரிட்ஜ் பைக் கார் வைத்திருந்தாலோ அல்லது ரூபாய் பத்தாயிரத்துக்கும் அதிகமான வருமானம் இருந்தாலோ அந்த குடும்பத்தினர் பிரதமர் மோடி புதிதாக அறிமுகப்படுத்திய மத்திய அரசின் மருத்துவ காப்பீட்டுக்குள் வரமாட்டார்கள் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம் நீரவ் மோடி மல்லையாவுடன் நட்பு பாராட்டும் மோடி எங்களுக்கு வருமான வரி சோதனையை நடத்துவதாக டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணனுக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் இழப்பீட்டுக்கான காசோலையை கேரள முதல்வர் பினராயி விஜயன் வழங்கினார் வங்கதேசத்தில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்த வெடிகுண்டு தாக்குதல் குறித்த வழக்கில் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் உள்ளிட்ட பத்தொன்பது பேருக்கு ஆயுள்சரியையும் மற்ற பத்தொன்பது பேருக்கு மரண தண்டனையும் விதித்து டாக்கா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது பத்திரிகையாளர் ஜமால் மாயமான விவகாரத்தில் சவுதியைச் சேர்ந்த பதினைந்து பேரின் பெயரை துருக்கி அரசு வெளியிட்டுள்ளது துருக்கியில் புலம்பெயர வந்தவர்களின் படகு விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் பலியாகினர் முப்பது பேர் மாயமானதாக அந்நாடு அறிவித்துள்ளது கடந்த கால ஒபாமா அரசை போன்று நான் கையாலாகாதவனாக இருக்க மாட்டேன் தகுந்த பதிலடி கொடுப்பேன் என்று சீனாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐக்கிய நாடுகளின் சபைக்கான அமெரிக்க தூதர் நிக்கி ஹாலே தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்திருக்கிறார் நாட்டை சூழ்ந்திருக்கும் பெரும் பொருளாதார கொந்தளிப்பு காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்ற குரல்கள் இத்தாலியில் அதிகரித்து வருகின்றன பாகிஸ்தானுக்கு அனைத்து காலநிலையிலும் பறக்கக்கூடிய அதிநவீன நாற்பத்தி எட்டு ஆளில்லா விமானங்களை சீன அரசு விற்பனை செய்துள்ளது போப் ஆண்டவர் பிரான்சிஸ்க்கு வடகொரிய அதிபர் கிம் அழைப்பு விடுத்துள்ளதாக தென்கொரியா கூறியுள்ளது அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு இடையே நவம்பரில் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கும் என்றும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் ரிசர்வ் வங்கி நிதி கொள்கையின் போது குறைக்கும் வண்டியின் பலனை கடன் பெற்றுள்ள வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் வகையில் வங்கிகள் குறைக்காதது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கார் தயாரிப்பில் இரண்டாவது பெரிய நிறுவனமான குண்டாய் தனது புதிய மாடல் காரை அறிமுகம் செய்துள்ளது புதிய மாடலுக்கு All-New சான்ட்ரோ என பெயர் சூட்டப்பட்டுள்ளது IT டி துறையில் கோலச்சும் எச் நிறுவனம் ஆந்திர மாநிலத்தில் ரூபாய் எழுநூற்று ஐம்பது கோடி முதலீட்டில் இரண்டு அலுவலகங்களை திறக்க திட்டமிட்டுள்ளது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு ஆண்டில் ஏழு புள்ளி ஆண்டு ஏழு புள்ளி இருக்கும் என்று ஐ எனப்படும் சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது பேடிஎம் நிறுவனத்தின் பேடிஎம் மால் விற்பனை பிரிவு பண்டிகைக்கால விற்பனையை முன்னிட்டு ரூபாய் கோடி ஒதுக்கியுள்ளது போயிங் நிறுவனத்தின் எஃப் போர் விமான திட்டத்துக்கு தலைமை தாங்கும் பொறுப்புக்கு இந்தியரான பிரதீஷ் குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இப்போது வரையில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பதிமூன்று குறைந்துள்ளது தினமு துணி பொ நிகழ்ச்சிகளை இந்திய அணி இரண்டாயிரத்தி உலக கோப்பைக்கு தயாராகும் நிலையில் பல்வேறு சோதனை முயற்சிகளில் இறங்கியுள்ளது இதில் ரோஹித் சர்மாவின் ஒரு நாள் கிரிக்கெட் கேப்டன்சி சமீப காலமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது வாழ்நாள் முழுவதும் பேட் செய்ய சொல்லி ரசிக்க வேண்டும் என்றால் கடைசி நாளில் சதம் வேண்டும் என்றால் அதற்கு லாராவையும் தேர்வு செய்வேன் என்று ஆஸ்திரேலிய லெஜண்ட் ஷேன் வார் நெகிழ்ந்துள்ளார் மிகச்சிறந்த வீரரும் தொடக்க ஆட்டக்காரருமான வீரேந்திர சேவாக்குடன் இளம் வீரர் பிரித்திவிஷாவை ஒப்பிடுவதற்கு முன் சிந்தித்து செயல்படுங்கள் என்று மூத்த வீரர் கவுதம் கம்பீர் ஆவேசமாக தெரிவித்துள்ளார் இலங்கை அணியின் முன்னாள் கேப்டனும் தற்போதைய அந்நாட்டின் பெட்ரோலியத்துறை அமைச்சருமான அர்ஜுனா ரணதொங்கா மீது இந்தியாவைச் விமான பணிப்பெண் ஒருவர் பாலியல் புகார் தெரிவித்துள்ளார் கோலாலம்பூரில் நடந்த ஐ சி ஆசிய மண்டலத்துக்கான தகுதிப் போட்டியில் மியான்மர் அணி பத்து ஓவர்களில் ஒன்பது ரன்களுக்கு எட்டு விக்கெட்டுகளை இழந்தது மேற்கிந்திய தீவுகள் அணியின் தரம் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் அந்த அணியின் காயமடைந்த கேப்டன் ஜேசன் ஹோல்டர் விமர்சகர்களுக்கு பதிலடி இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்